وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأوصيكم إباد الله بتقوى الله جل وعلا فقد قال الله تبارك وتعالى في كتابه الأزيز أعوذ بالله من الشيطان الظليم بسم الله الرحمن الرحيم يا أهلا ياتى ان نفس مطمئنه ارجعي الى ربك راضيه مرضيه فادخلي في عبادي وادخلي جنتي وقال النبي محمد صلى الله عليه وسلم المجاهد من جاهد نفسه في طاعه الله உலகை படைத்து இந்த உலகின் பல கோடை படைப்பினங்களை படைத்து பரிபாலிக்கும் பிரபுல் ஆலமியின் அல்லாஹ் புகார் அனைத்தும் சலாமும் இந்த உலகத்துக்கு அருளாகவும் இறுதியாகவும் அனுப்பப்பட்ட எமது சூதர் முகமது அருகி வல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் வாழ்வை பின்பற்றி நடந்த சகாபாக்கள் சாதையங்கள் சபோதாவயங்கள் வரைக்கும் இந்த உலகத்திலே வாழ்கின்ற வாழ இருக்கின்ற முஹ்மீனான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதிலும் உண்டாகங்கள் இஸ்லாமிய சகோதரர்களே முகமீன்களே இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹுருவனை பயந்து கொள்ளுமாறு தப்புவா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பாறு உங்களுக்கும் வசிய செய்து கொண்டேன் அல்லாஹு கால புலிசன் மிக சிறந்த ஒரு மாதத்தை அடைந்து அந்த மாதத்தின் மூன்று பகுதிகளில் முதலாவது பகுதியின் இறுதி கட்டத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம் அலஹுதாலா படைத்த மாதங்களில் மிகவும் சிறந்த ஒரு தான் நாம் இருக்கின்ற நோன்பு நோட்டு கொண்டிருக்கின்ற இந்த உடைய மாதம் பன்னிரண்டு மாதங்கள் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார் மாதங்கள் இருக்கின்றது மின்ஹா அசு அந்த பன்னிரண்டு மாதங்களில் நான்கு மாதங்களை அல்லாஹ் புனிதமான மாதமாக ஆக்கி வைத்திருக்கிறார் ஆனால் அல்லா அந்த புனிதமான நான்கு மாதங்களையும் குரோஹானில் சொல்லவில்லை ஒரு மனிதன் தனது பணத்தை செலவழித்து உடம்பினாலும் பணத்தினாலும் செய்கின்ற ஒரு அமல் ஹஜ்ஜுடைய அமல் கடமை அந்த கடமையை வா சொன்ன மாதத்தை அல்லா குர்வான் என்று சொன்னது ஒரு மனிதன் தன்னுடைய பணத்தை செடவழித்து உடம்பினால் செய்கின்ற மிகப்பெரிய ஒரு அமலை செய்கின்ற ஹஜுடைய மாதத்தை அல்லாஹ் உருவானில் சொல்லவில்லை கொள்கை கடமையாக்கப்பட்ட மாதத்தையும் அல்லாஹ் உருவானில் சொல்லவில்லை கண்ணியமான சகோதரர்களே பன்னிரண்டு மாதங்களில் அல்லாஹ் உர்வானில் பெயர் சொன்ன ஒரு மாதம் محرمين قد لليل سفر ان الله قران لليل ذي الحجه ان الله قران لليل ربيع الاول ان الله قران غير சொன்ன ஒரு மாதம் நாம் இருக்க கூடிய رمضان உடைய மாதம் பார்த்தா அல் குரானின் பெயர் சொல்லப்பட்ட ஒரு மாதம் இருக்குமாக இருந்தால் الله 12 மாதங்களையும் படைத்த அல்வா சூரியனையும் சந்திரனையும் படைத்த அல்வா நாட்களையும் கிழமைகளையும் படைத்த அல்வாணி சொல்வதற்கென்று தேர்ந்தெடுத்த ஒரு மாதம்தான் நாம் இருக்கின்ற இந்த ரமபானுடைய மாதம் மாதத்தின் பேரை அவ்வளவு ஷஹு ரமவான் ஷஹு ரமவான் ரமபானுடைய மாதம் குரானை அறிமுகப்படுத்துகின்ற நேரத்தில் அல்லாஹ் பொதுவாக சொல்வதை போன்று தொழுகை கடமையாக்கப்பட்ட மாதத்தை சொல்லாமல் இருந்ததை போன்று அல்லாஹ் நமதாருடைய மாதத்தின் பெயரை சொல்லாமல் குரானையின் நோன்பையும் அல்லா சொல்லி இருக்கிறார் கண்ணியமான சகோதரிகளே அல்லா அல் குரானை அறிமுகம் செய்கின்ற போது சொல்கின்ற போது அல்லாஹ் சொல்கிறார் இந்த ரமதானுடைய மாதம் ஒரு ஆண் மாதம் என்று இந்த ரமதானுடைய மாதம் என்று மாதத்தின் பெயரை அல்லா சொல்கிறார் வேற ஏனைய பதினொரு மாதங்களையும் அல்லா போவார் என்று சொல்வதில்லை கண்ணியமாக சொல்ல உலமாக்கள் சொல்கிறார்கள் மிக சிறந்த ஒரு மாதம் மகத்தான ஒரு மாதம் இந்த ரமபானுமாக எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த தரப்பு சாணியங்கள் நல்லடியார்கள் இவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்ப்போம் என்றால் ரமதானுடைய மாதம் வருவதற்கு ஆறு மாதங்களுக்கு முன்பாக ஆறு மாதங்களுக்கு முன்பாக அல்லாஹடத்திலே சுமார் செய்வார்கள் அல்லாவும் நபல்யும் யாம் இந்த அல்குரானில் நீ சொன்ன ஒரே ஒரு மாதம் இந்த ரமபானுடைய மாதத்தை நான் அடைந்து கொள்ள வேண்டும் பிரமபானுடைய மாதத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை தருவாயாக என்று ரமபானுக்கு முன்தின மாதத்தில் அல்ல ஆறு மாதங்களுக்கு முன்னாக அல்லாஹிலே சுமார் செய்வார்கள் ஏன் அவ்வளவு சூரம் ஒரு சிறந்த மாத மாதம்தான் இந்த ரமதானுடைய மாதம் ரமதானுடைய மாதம் முடிந்ததற்கு பின்னால் ஆறு மாதங்கள் அல்லாவிடத்திலே துயார் செய்வார்கள் நான் செய்த நன்மைகளை ஏற்றுக்கொள்வாய கண்ணியமான சோதரிகளே தரப்பு காலை எங்களுடைய வாழ்க்கையே பதினொரு மாதங்கள் உலகத்தில் அவர்கள் வாழ்ந்தது இந்த ஒரு மாதத்திற்காக பதினோரு மாதத்தில் அமல் அவர்கள் அவர்கள் செய்த நல்ல அவர்கள் இந்த ஒரு மாதத்திற்காக வருவதற்கு ஆறு மாதங்களுக்கு முன்பாக அல்லாவும் அவன்வா இந்த மாதத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை தருவாரா சகோதரர்களே பாவிகள் அல்ல பாவம் செய்யக்கூடியவர்கள் அல்ல தொடுகையை விடக்கூடியவர்கள் அல்ல அல்ல இடைநேற்றங்கள் அவர்களை நாங்கள் என்று சொல்கிறோம் அவர்களை சகோதரர்களே வாழ்க்கையே ரமதானுக்காகத்தான் வாழ்ந்திருக்கிறார்கள் ஆறு மாதங்களுக்கு முன்னால் ரமதானை அடைவதற்கான சந்தர்ப்பத்தை தருவாயாக என்று வாழ்த்திருப்பார்கள் ரமதான் முடிந்ததற்கு பின்னால் ஆறு மாதங்கள் செய்த அமல்களை ஏற்றுக் கொள்வாயாக கண்ணியமான சகோதரிகளே அவ்வளவு சிறந்த உருமான கண்ணியமான சகோதரிகளே அது மாத்திரம் அல்லா வானத்தையும் பூமியையும் வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட வத்துக்களையும் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் நெல்லாகி முருக்குவல் அருவங்களும் பூமிகளும் அதற்கு எடைப்பட்ட வத்துக்களும் எனக்கு சொந்தமானது என்று அல்லாஹு குறிப்பிட்டிருக்கிறார் கண்ணியமான சோதரிகளே அது அல்லாமல் விசேஷமாக விடயங்களை எனக்கு மாத்திரம் சொந்தமானது என்று சொல்கிறார் இந்த உலகத்திலே சின்ன குழந்தை கேட்டாலும் வானத்தை படைத்தது யார் அல்லாஹ் பூமியை படைத்தது யார் அல்லாஹ் என்று சொல்வார்கள் உன்னை படைத்தது கண்ணியமான சகோதரர்களே உலகமே அல்லாஹுக்கு சொந்தமானது கணக்குத்தான் சொந்தம் என்று சொல்கிறார் கணக்கு மாத்திரம் அதில் முதலாவது கண்ணியமான சகோதரர்களே நாம் எல்லோரும் எங்களுடைய கண்களினால் காண வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற அல்லாஹுடைய மாளிகை காவத்துவா எல்லோருக்கும் ஆசை இறைவனின் மாளிகை காகத்துவாவை எங்களுடைய கண்களினால் கண்டதன் பின்புதான் நாங்கள் மரணிக்க வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்படுகிறோம் கண்ணியமான சகோதரர்களே அந்த காகத்துள்ளாவ அல்லாஹ் போடுவாங்க சொல்றான் பை சீ அது என்னுடைய வீடு சன் பக்கம் இடைத்துக் கொள்கிறார் காமதுல்லா எனக்கும் சொந்தமானது இப்ராஹிம் அடையிட்ட வந்தனார் அவர்களை பார்த்து அல்லா சொல்கிறார் இப்ராஹிமே என்னுடைய வீட்டை நீங்கள் சுத்தப்படுத்துங்கள் என்னுடைய வீட்டை சுத்தப்படுத்துங்கள் காமதுல்லா என்று அல்லாஹ் சொல்லவில்லை என்னுடைய வீடு என்று அவரால் சொல்கிறார் கண்ணியமான சோதரர்களே அதே போன்று அல்லா அதீசு கொதிசியிலே ஒரு அமரை ஒரு வணக்கத்தை ஒரு கடமையை அல்லாஹ் சொல்கிறான் அது எனக்கு மாத்திரம் சொந்தமானது புராணில் சொன்னான் காப சூதா எனக்கு சொந்தமானது புதுசியிலே அல்லாஹூ தாரா சொல்கிறார் சொந்தமானதே உலகத்தில் யாரும் மறுக்க மாட்டார்கள் அல்லாஹுக்கு சொந்தமானதுதான் அல்லாஹுக்கு சொந்தமானதுதான் கண்ணியமான சோதர்களே எப்படி அல்லாஹ் இந்த மாதத்தை மாத்திரம் சொன்னாரோ அதே போன்று அல்லா இந்த மாதத்திலே கடமையாக்கப்பட்ட தங்கையான நோன்பை அல்லாஹ் சொல்கிறான் அது எனக்கு மாத்திரம் சொந்தமானது அந்த நோன்முக்கு நான் மாத்திரம்தான் கூலி கொடுப்பேன் கண்ணியமான சோதர்களே அல்லஹு ஏன் மாதத்தில் நாம் பிடிக்கின்ற நோன்பை எனக்கு மாத்திரம் சொந்தமானது என்று சொல்லியிருக்கிறான் தொழில்களை அல்லா சொல்கிறான் அப்படி நிதிக்குரிய என்னை ஞாபகப்படுத்துவதற்காக ஒன்று கண்டிமான சகோதரர்களே நாம் பிடிக்கின்ற பிடித்திருக்கின்ற நோன்பை அல்லா சொல்கிறான் இது எனக்கு மாத்திரம் சொந்தமானது கண்ணியமான சகோதர்களே தூய்மையோடு செய்வதற்கு தயாராக இருக்கிறான் என்பதை நிரூபிப்பதற்காகவும் இறைவன் மீது ஒரு மனிதன் கொண்டிருக்கின்ற அன்பை மகத்வத்தை வெளிப்படுத்தக்கூடிய மிக திறந்த ஒரு அமல்தான் நாங்கள் குடிக்கக்கூடிய நோன்பு கண்ணியமான சோதர்களே ஒரு மனிதன் நோன்பு படுத்திருக்கிறாரா இல்லையா என்பதை அல்லாஹுவை தவிர அவரை தவிர வேறு யாருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது கண்ணியமான சோதர்களே கணவன் நோன்பு வைத்திருக்கிறாரா என்று மனைவிக்கு உறுதியாக தெரியாது தெரியாமல் நோல் விட்டிருக்கலாம் கண்ணியமான சோதர்களே பிள்ளை நோன்புரா என்று தந்தை திருதறியாவில் யாருக்கும் தெரியாமல் நோல்வை விட்டிருக்கலாம் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் இறைவனுக்காக நாங்கள் பசித்திருக்கிறோம் இறைவனுக்காக நாங்கள் சாகித்திருக்கிறோம் எங்களுடைய ஆசைகளை உணர்வுகளை பிச்சைகளை நாங்கள் கட்டுப்படுத்துகின்றோம் கண்ணியமான சோதனைகளே உலகத்திற்கு மனிதன் வந்த நேரத்திலே முதலாவது உலகத்தில் பிறந்த மனிதன் முதலாவதாக செய்த அமல் என்ன தெரியுமா அவன் சாப்பிட்டான் உலகத்திற்கு வந்த எல்லோருமே முதலாவதாக நாங்கள் தாய்ப்பாடை குறித்திருக்கோம் அதை நம்முடைய சாப்பாடு பதினொரு மாதங்கள் சாப்பிட்டு பழகிய மனிதன் பதினோரு மாதங்கள் குடித்து பழகிய மனிதன் பதினோரு மாதங்களாக உணர்வுகளை ஆசைகளை அலாதான முறையில் பரிமாறிக்கொண்ட மனிதன் இறைவனுக்காக அம்மாவுக்காக அலாதையும் விடுவதற்கு தயாராக இருந்தார் பிறந்தவுடன் சாப்பிட்ட மனிதன் ஒரு மாதம் பகல் நேரத்தில் சாப்பாட்டை விடுகிறான் கண்டியமான சோதரர்களே இதனால் தான் அல்லா சொன்னான் நோன்பு எனக்காக மாத்திரம் செய்யப்படக்கூடிய ஒரு அமைச்சர் ஏற்படலாம் எல்லோரும் காட்டிய வழிகாட்டல் அஜிற்காக நீங்கள் செல்கின்ற போது மறைவாக செய்ய வேண்டாம் மற்றவர்களுக்கு பயணம் சொல்லிவிட்டு செய்ய வேண்டும் ஒரு ஏழை இருக்க வேண்டும் ஒரு மனிதன் களிமா சொல்லி எஸ்லாசிக்கு வர வேண்டுமா களிமாவை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒருவர் வேண்டும்மாவை முடிய வேண்டும் ஆனால் நோன்பு அல்ல நோன்பு அல்ல ஒரு மனிதன் இறைவன் ஏன் இறைவனோடு வைத்திருக்கின்ற தொடர்பை வெளிப்படுத்த கூடிய அமல் அல்லா சொன்னான் இந்த நோன்பு எனக்கு மாத்திரம் சொந்தமானது ஏன் தெரியுமா அல்லாஹ் மூன்று விடயங்களை சொல்கிறான் மூன்று விடயங்களை சொல்கிறான் மனிதன் பழகிய மூன்று விடயங்கள் முதலாவது அல்லாஹ் சொன்னான் எப்ப இந்த மனிதன் சாப்பாட்டை விடுகிறார் பிறந்த முறை சாப்பிட்ட மனிதன் உலகத்தில் முதலாவது அல்லா சொல்கிறார் அதில் பொறுப்பிலே ஒராபகம் தண்ணீரை அவன் குடிக்காமல் நப்தை கட்டுப்படுத்துகிறான் அதேபோன்று அவனுடைய உணர்வுகள் மனிதனாக சாப்பிடுகின்ற மனிதன் குளிக்கின்ற மனிதனுக்கு இயல்பாக ஏற்படுகின்ற உணர்வுகளை அந்த மனிதன் கட்டுப்படுத்துகிறான் அஜலி எனக்காக சாப்பாட்டை விட்டான் எனக்காக குளிப்பை விட்டான் எனக்காகத்தான் அலாலான உணர்வுகளையும் ஆசைகளையும் மனிதன் அடக்கிக் எனவே நோன்பு எனக்கு சொந்தமானது இறைவன் மீது நாம் வைத்திருக்கின்ற நேரம் வெளிப்படுத்துகின்ற ஒரு மாதத்தை நாங்கள் நடைபெறுகிறோம் கண்ணியமான சோதர்களே அது மாத்திரம் குரானில் அல்லாஹ் இரண்டு நப்சுகளை சொல்கிறான் மனிதனுடைய உள்ளத்திலே சேர்ந்திருக்கின்ற சேர்ந்து வாழ்கின்ற இரண்டு விதமான அல்லா குரானிலே சொல்கிறார் சோதர்களே அதுல முதலாவது நப்சு யாருடைய நப்சு என்று சொன்னால் அது நரகவாசிகளுடைய நப்து யாருடைய நப்சு அம்மா பாவங்களை தூண்டக்கூடிய நப்சாக இருக்குமோ அந்த நப்சு உள்ளவர்கள் அந்த நப்சோடு உலகத்திலே வாழ்கின்றவர்கள் வாழ்ந்தவர்கள் சுவர்க்கம் தென்ன மாட்டார்கள் இரண்டாவது ஒரு நப்சை அல்லா சொல்கிறான் சாந்தமான அமைதியான பாவம் செய்யாத சுத்தமான நிம்மதியான ஆத்மா இது சுவர்க்கவாதிகளின் நம்ச கண்ணியமான சகோதரர்களே இந்த ரமதானுடைய மாதம் எதை எங்களுக்கு சொல்லித் தருகிறது என்றால் எதனை படைத்துத் தருகிறது என்றால் எங்களுடைய நப்சை பாவங்களை தூண்டக்கூடிய நப்சை உணர்வுகளை தூண்டக்கூடிய நப்சை மானக்கேடான விடயங்களை செய்வதற்கு தூண்டுகின்ற எங்களுடைய அந்நுல் அம்மாராவை அந்நபுல் முசுமஹிந்தாவாக அமைதியான சாந்தமான நப்சாக மாற்றக்கூடிய பயிற்சியை இந்த மாதம் நமக்கு தருகிறது கண்ணியமான சகோதரர்களே அல்லா சொல்கிறான் கண்ணியமான சகோதரர்களே இந்த அல்லக்கும் தத்தபூன் என்று சொல்கிறான் அந்த இடத்தில் அல்லாஹ் சொல்வது எங்களுடைய வெளி தோற்றத்தில் ஏற்படுகின்ற தக்குவா அல்ல வெளித்தோற்றத்திலே வெளிப்படையாக நாங்கள் செய்கின்ற அமல்களை அல்ல அங்கு சொல்லவில்லை அல்ல அங்கு சொல்வது எது தெரியுமா எங்களுடைய மனத்துரிமை நஷ்டை ஆத்மாவை எங்களுடைய உணர்வை கட்டுப்படுத்துவதுதான் இந்த மாதத்தில் நாங்கள் பிடிக்கின்ற நோன்பின் நோக்கமாக இருக்கிறது கண்ணியமான சகோதரர்களே இதனை அருமை நாயகம் செல்லாக அழைத்து அவர்கள் நாம் எதிர்பார்க்கின்ற பலன் என்னவென்பதை அருமை நாரிஹம் அவர்கள் ஒரு துலம் எங்களுக்கு சொல்லித் தந்தார்கள் அல்லாஹ் உங்க ஆசிடம் உள்ளத்தில் குறிப்பை ஏற்படுத்துவாயாக உள்ளத்தை ஏற்படுத்துணியமான சகோதரிகளே மாதத்தில் எல்லோரும் பாவத்தை குறைத்துக் கொள்கிறார்கள் பல பேர்கள் அதிகமாக ஆட்சி ஏற்படுகிறது வாழ்க்கையில் பழகிய அனாலான விடயங்களை கூட மாதத்தில் ஒரு மனிதன் விடுவதற்கு தயாராகின்றார் கண்ணியமான சோதர்களே ஏன் இந்த உதிப்பு உணர்வு ரமலானுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஏழைய மாதங்களில் இந்த உதிப்பு இந்த உணர்வு இந்த நல்ல விடயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தொடராமல் கண்ணியமான சகோதரிகளே அருமை நாயகம் சந்தோல்லாஹு அலைசல்லம் அவர்கள் அந்த துறாவிலே எங்களுக்கு விரைவுப்படுத்தினார்கள் நபி அவர்கள் குவா கேட்டார்கள் யா என்னுடைய உள்ள கேட்டுவிட்டு அதுக்கு அடுத்ததாக அருமை நாயகம் சொல்லலாக மிக முக்கியமான ஒரு விடயத்தை கேட்டார்கள் இந்த ரமதானுடைய மாதம் எமக்கு தருகின்ற அந்த பயிற்சி மந்தான் அந்த ஹரிவு மந்தர்க்காக யா ல்லா தக்குவாவுடைய உதிப்பு ஏற்படுகிறதோத்தில் இருக்கின்ற மாற்றுவாயாக கண்ணியமான சகோதரர்களே எங்களுடைய நப்சை அந்நப்சு முசுமகின்னாவாக மாற்றுகின்ற வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்கின்ற அமல்களில் உறுதி உண்டாக மாட்டார்கள் என்பதற்குத்தான் அல்லா இந்த மாதத்தின் நோல்வை கடமையாக்கினார் அருமை ஐயாயிரம் சதுலாஹு அழைப்பு செல்லம் அவர்கள் அந்த சுகாவின் மூலமாக அதைத்தான் அல்லாஹ் அருமை நாயகம் செல்லி அவர்கள் இந்த உலகத்துக்கு மனித உள்ளத்தை மனிதருடைய ஆத்மாவை மனிதருடைய நஷ்ட முதுமை இன்னாவாக உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லா குலாவின் கண்ணி மாத பணவே இந்த மாதம் எங்களுக்கு பயிற்சியை தருகிறது ஒரு பயிற்சியை தருகிறது அதுதான் ஒரு மனிதன் சுவர்க்கவாதியாக மாற வேண்டுமான இருந்தால் நாங்கள் சொல்வோம் கண்ணியமான சோதர்களே உலகத்தில் ஒரு மனிதன் செய்கின்ற உண்மையான போர் உண்மையான போராட்டம் தன்னுடைய நப்சோடு செய்கின்ற போராட்டம் அருமை அழகம் என்பதார்கள் உண்மையான போரால் ஆயுதத்தை சுமந்து முஸ்லிம் அல்லாத ஒருவரோடும் செய்கின்ற போராட்டம் அல்ல சொன்னார்கள் அருமை நாயகம் ஒரு மனிதன் உலகத்தில் செய்கின்ற மிகப்பெரிய பெரிய போர் மிகப்பெரிய முசாக தனக்குள்ளால் இருக்கக்கூடிய விரோதி தன்னை நரகத்தின் பால் அழைக்கின்ற விரோதி அன்னப்பு அம்மாரா என்று சொல்லப்படக்கூடிய மனிதனை நரகத்தின் பால் அழைக்கின்ற அந்த விரோதியோடு செய்கின்ற போர் தான் உண்மையான போர் என்பதாகவும் யாரெல்லாம் நப்சோடு போர் செய்வார்களோ அவர்கள் தான் உண்மையான போராளிகள் என்பதாக அருமை நாயன் செவல்லாக அழைப்பு செல்ல முடிவடைந்தார்கள் இதனால் தான் உடம்பாக்கள் சொல்வார்கள் தரப்பு சாதகிகள் சொல்வார்கள் உலகத்திலே ஒரு மனிதன் சுவர்க்கத்தை அடைய வேண்டு இருந்தால் சுவர்க்கத்தின் இன்பங்களை அடைய வேண்டுமாக இருந்தால் நரகத்துடைய வேதனைகளை மட்டும் பாதுகாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் தன்னுடைய நப்சோடு அவன் போராட வேண்டும் கண்ணியமான சோதர்களே இந்த மாதத்தை மாறு பல வருடங்களாக நோக்க முடிக்கின்றோம் மனம் சொல்கிறது உனக்கு பசியாக இருக்கிறது என்று சொந்த நேரத்தில் சாப்பிட்டு சாகம் ஏற்படுகின்ற போது பிடித்த நாங்கள் அலாலான உணர்வுகள் ஏற்படுகின்ற போது அலாலான முறையில் உணர்வுகளையும் ஆசைகளையும் கட்டுப்படுத்திய நாங்கள் இந்த மாதத்தில் அதே நப்சை பார்த்து நாங்கள் சொல்கிறோம் இது ரமபானுடைய மாதம் நோன்பு பிடித்திருக்கின்றாய் நோன்பு திறக்கின்ற வரைக்கும் உனக்கு சாப்பாடு கிடையாது நோம்பு திறக்கின்ற வரைக்கும் தண்ணீர் கிடையாது கண்ணியமான சகோதரர்களே மனிதன் பழகிய மூன்று விடயங்களை இந்த மனிதன் விடுகிறான் ஏன் விடுகிறான் தன்னுடைய நப்சோடு செய்கிறான் நப்சோடு போராட்டம் புரிகிறான் இதைத்தான் அல்லா சொல்கிறான் இந்த அல்லது தக்கம் உங்களுடைய நப்சிலே தக்குவா என்றால் உங்களுடைய நஃ பரிசுமானதாக மாற வேண்டும் கண்ணியமான சோதர்களே நப்சு பரிசுத்தமானதாக மாற வேண்டுமாக இருந்தால் நப்சோடு நாங்கள் போராட்டம் செய்ய வேண்டும் நப்சோடு நாங்கள் போராட்டம் முடிய வேண்டும் கண்ணியமான சோதர்களே இதைத்தான் அல்லா சொல்கிறான் நீங்கள் சுவை அடைய வேண்டுமாக இருந்தால் உங்களின் மூலமாக நான் எதிர்பார்ப்பது நீங்கள் போல் செய்ய வேண்டும் ஆயுதம் தேவையில்லை பணம் கடவடைக்க தேவையில்லை உயிரை கொடுக்க தேவையில்லை எதிர்பார்க்க தேவையில்லை ஆயுதம் இல்லாத ஒரு போராட்டத்தை உலகத்தில் வாழ்கின்ற எல்லா முஸ்லீம்களும் செய்ய வேண்டும் கிடைக்கும் இறைவனை நான் மர்மையில் இறைவனை சந்திக்க வேண்டும் என்று யாரெல்லாம் இறைவனே மனோ இக்கைகளை விட்டும் நப்சு விரும்பக்கூடிய விடயங்களை விட்டும் தன்னுடைய நப்சை தடுத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் ஒரு தவிர வேறு இடம் கிடையாது கண்ணியமா சோதரர்களே அல்லா சொல்லவில்லை யாரெல்லாம் நப்சோடு போர் செய்கிறார்களோ அவர்கள் சுவர்க்கிகள் என்று அல்ல சொல்லவில்லை கண்ணியம சகோதர்களே அல்லா சொல்கிறான் அவர்கள் உலகத்திலே வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனும் உலகத்தில் வாழ்வதின் நோக்கம் மறுமைக்காகத்தான் மறுமைக்கு பின்னால் என்னுடைய உண்மையான வாழ்க்கை ஆரம்பமாக சாப்பாட்டை விட்டோம் அந்த வாழ்க்கையிலே சந்தோஷமாக நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் குடிப்பை விட்டோம் அலாலான ஆசைகளை விட்டோம் அருமை நாயகன் சல்லா செல்லம் அவர்கள் செய்ய வேண்டிய ஒன்று இருக்கிறது அதுதான் எங்களுடைய நப்சோடும் நாங்கள் செய்கின்ற போராட்டம் நப்சோடும் நாங்கள் செய்கின்ற போராட்டம் கண்ணியமான சோதரிகளே அல்லாஹ் உலகத்தில் எங்களை வாழ வைத்தது நபி அவர்களை உலகத்துக்கு அல்லா அனுப்பியது இந்த மாதத்தின் தெரியுமா என்றையும் பாவங்களையும் தூங்கக்கூடிய நல்ல அமல்கள் செய்வதற்கு தடையாக இருக்கின்ற நப்சு அம்மாராவை நாங்கள் அந்நபுல் முதுமையின் நாவாக மாற்ற வேண்டும் கண்ணியமான சோதரிகளே யூசுப் அழகித்தலாம் அவர்களுடைய பெயரில் அல்லாஹ் குரானில் ஒரு சூறாவை எடுக்கிறான் அந்த அவர்களுடைய சம்பவத்தை அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லிவிட்டு சொல்கிறான் சொல்லப்பட்ட சம்பவங்களிலே மிகவும் அழகான சம்பவம் யூசுப் அழகித்தலாத்துடைய சம்பவம் கண்ணியமான சகோதரே அந்த செய்த போராட்டத்தை அல்லா குரானில் சொல்லிவிட்டு சொல்கிறான் இது மிகவும் அழகான சம்பவம் என்று அல்லாஹ் சொல்றான் என்ன போராட்டம் கண்ணியமான சகோதரர்களே நான் ஆரம்பத்தில் சொன்னேன் எங்களுடைய நவியாக இருக்கவில்லை அழகான வாலிபனாக இருக்கிறார்கள் அழகான பெண் பெண்ணுக்கு யூசு பழகித்தலாம் அவர்கள் மீது ஆசை ஏற்படுகிறது தனிமையில் இருக்கிறார்கள் யாரும் பார்க்கவில்லை வசதியான அழகான ஒரு பெண் ஏற்படக்கூடிய ஒரு பருவம் அந்த பருவத்திலே இந்து மனைவித்தலாக இருக்கிறார்கள் ஒரு பெண் தானாக வந்து எல்லாத்திலும் தடை செய்யப்பட்ட விபஞ்சாரத்தின் பக்கம் அழைக்கின்றான் உணர்வுகளும் வளர்கின்ற பருவத்திலே இருக்கிறார்கள் உணர்வு ஏற்படுகிறது நப்சு அம்மாறா பாவத்தை தூண்டக்கூடிய உணர்வு நப்சு சொல்கிறது தனிமையில் இருக்கிறாய் யாரும் பார்க்கவில்லை பெண்ணும் சம்மதத்தோடு வருகிறாய் அழகான பெண் நீ அழகான தோதர்களே இந்த நேரத்திலே யூசும் பழகித்தலாம் மகாதம் வாசும் பழகிசலாம் சொல்லவில்லை அவர்களுடைய நப்தின் இரண்டாவது பக்கம் உலகத்திலே வாழ்கின்ற மனிதர்களுடைய உள்ளத்தின் நஷ்டிற்கு இரண்டு பக்கங்கள் இருக்கிறது முதலாவது தடுத்து நன்மைகளை தூண்டக்கூடிய பாவத்தை தூண்டக்கூடிய அந்த பக்கம் சொல்கிறது செய்துவிடு ஈடுபட்டுவிடு அதே யூசுப் அடைகிஸ்தலாக்கு ஒருத்தலாம் அவர்களின் நஷ்டு சொல்கிறது மறுபக்கம் சொல்லுப் பாவத்தை விட்டார்கள் பெண்கிறார் அழகான வாரிபன் சந்தர்ப்பம் கிடைக்கும் என்றால் அவருடைய நம்சோடும் எவ்வளவு பெரிய போராட்டத்தை அவர் செய்திருப்பார் என்பதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் கண்ணியமார் சகோதரர்களை சொல்லிவிட்டு அல்லா யூசுப் அவர்களை பார்த்து அல்லாஹு எங்களுடைய அடியார்களில் ஒருவர் என்று அல்லாஹ் சொல்லவில்லை அவருடைய உள்ளம் சுத்தமானது உள்ளம் சுத்தமானது என்றால் உள்ளம் சுத்தே உள்ள கட்டுப்படுத்துவதற்கும் அழகை அல்லா எப்படி அதே போன்று அல்லாஹ் எங்களுடைய நப்சை பரிசுத்தப்படுத்துவதற்காக மாதத்தின் நோன்பை அடமையாக திவியாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் எனவே கண்ணியமான சகோதரிகளே உலகத்தில் நாங்கள் வாழ்வது நாங்கள் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டுமாக இருந்தால் மறுமையில் உலகத்திலும் மறுமையிலும் வெற்றியாளர்களாக மாற வேண்டு இருந்தால் சொல்கிறது அருமை நாயகம் அனைவரும் செல்லம் அவர்களும் சொன்னார்கள் உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு தன்னுடைய நம்சோடு போராட்டம் செய்ய வேண்டும் தென்னியமான சோதர்களே இந்த நம்சோடு போராட்டம் செய்த முஜாஹிதீன்களை தான் அருமை நாயகம் சொல்லுவதாக அனைவரும் சொன்னார்கள் இவர்கள் தான் போராடிகள் கண்ணியமான சகோதரிகளே உலகத்தில் இருந்து ஒவ்வொரு ஆத்மாக்களும் நாங்கள் ரூ என்று சொல்கிறோம் எங்களுடைய ரூஹ பிரியக்கூடிய நேரத்தில் அல்லா ஒரு மடக்கின் மூலமாக உலகத்தில் குரானுடைய சில ஆயத்துக்களை ஓத வைக்கின்றார் நல்ல மனிதர்கள் சாலி உலகத்தை விட்டு பிரிகின்ற நேரத்தில் ஓவி காட்டியின் மூலமாக ஓதிக் காட்டுகிறான் அது எங்களுடைய காதுகளுக்கு விளங்காதேயக்கூடிய நேரத்தில் ரூஹை பார்த்து அல்லாஹ் வளக்குமார்களின் மூலமாக சொல்ல வைப்பான் நீ செல்லக்கூடிய இடம் கவனல்ல உன்னுடைய உடம்புதான் கவனத்து செல்கிறது நீ செல்வது உலகத்தில் ரப்பை நாங்கள் ஏற்ற காரணத்தினால் தான் எங்களுடைய வாழ்க்கையில் பழகிய பழக்கங்களை கூட நாங்கள் இந்த வாதத்தில் நிறோம் அதற்கு பின்னால் அல்லா சொல்கிறான் பொருந்திக்கொண்டாய் என்னுடைய நன்றியார்களோடு நீ வந்து சேர்ந்துவிடுகுடி ஜன்னதி என்னுடைய துவக்கத்துக்கு வந்து நீ நுழைந்து விடு இந்த நச்செய்தியை சொல்லித்தான் உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு நல்ல ஆத்மாக்களும் சகோதரர்களே எங்களுடைய நாங்கள் மாற்றுகின்ற வரைக்கும் என்னாலும் உங்களாலும் இந்த சமூகத்தில் அல்லா மாற்றங்களை ஏற்படுத்த மாட்டான் எதுவரைக்கும் என்றால் இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய நப்சல் அந்நுல் முதுமையின் நாவாக பாவம் செய்யத்தைட்டான் என்று அல்லா சொல்லியிருக்கிறான் எனவே வேண்டியமான சோதரிகளே எங்களுடைய நப்சை நப்சு முசுமையின்னாவாக நாங்கள் மாற்ற வேண்டுமாக இருந்தால் அன்று யூசுஃப் அழைக்கலாம் தன்னுடைய அம்மாரா ஒரு சுவர்க்கம் செல்வதற்கு தடையாக இருக்கின்ற அந்த நப்சோடு பயிற்சியை நாங்கள் செலவழிக்கின்ற ஒவ்வொரு நிமிடங்களும் அந்த பயிற்சியை தான் எங்களுக்கு கண்டுகொண்டிருக்கிறது எனவே வல்லராயன் ஒரு ஆளா இந்த நமதானுடைய மாதத்தில் நாங்கள் எங்களுடைய நப்சோடு செய்கின்ற அந்த போராட்டத்தை அந்த முஜாகதாவை எங்களுடைய வாழ்க்கையிலே மரணம் படைக்கும் மரணிக்கக்கூடிய நேரத்திலே வடக்குமார்களின் மூலமாக நச்செயல் சொல்லப்பட்டவர்களாக நன்மாராயம் சொல்லப்பட்டவர்களாக இந்த உலகத்தை பிடித்து பிரியக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்கள் எங்கள் அனைவர்களுக்கும் தருவாயாக யார் பாவங்களை மன்னிப்பாயாக தங்களுடைய மாதாபிதாக்களின் பாவங்களை மன்னிப்பாயாக யாரை இந்த உலகத்தில் ஈவானோடு வாழ்ந்து ஈமானுக்காக உடைத்து ஈமானோடு மரணிக்கக்கூடியவர்களாக எங்கள் அனைவரையும் பிடித்த நோய்களை ஏற்றுக் கொள்வாயாக ஏற்றுக்கொள்வாயாக போதிய புகான்களை ஏற்றுக் கொள்வாயாக கேட்ட புகான்களை ஏற்றுக் எங்கிருக்கக்கூடிய நாட்களையும் நாங்கள் அடைந்து முழுமையாக இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்ததற்கு பின்புதான் யாம்லா எங்களை நீ உலகத்தை விட்டு கைப்பற்ற வேண்டும் யாம்லா யாவது எங்களுடைய விவாக்கங்களை ஏற்றுக் கொள்வதாக